نان رضی اللہ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது முதல் துபாவின் பொருள் இறைவா எனக்கு நேர் வழிகாட்டுவாயாக என்னை சரிபடுத்துவாயாக இரண்டாவது துவாவின் பொருள் இறைவா நேர் வழியையும் சீர்படுத்துதலையும் உன்னிடம் நான் கேட்கிறேன்